ஹதீஸ் இருநூற்றி ஏழு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலி அல்லாஹின் அவர்கள் கூறியதாவது நபி சலாஹா அலிஹஹி வசலம் அவர்கள் சமைக்கப்பட்ட ஒரு ஆட்டின் துடைப்பகுதி இறைச்சியை சாப்பிட்ட பின் ஒழு செய்யாமலேயே துழுதார்கள்